இத்திஹாச புராணாபியம் வேதம் அல்பு மாமயம் பிரசரிஷதி இதிஹாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றின் உதவி கொண்டே வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதம் எத்தனையோ பொருள்களை நமக்கு அவைகளை நன்கு விளக்கிக் கொள்ளுவது உணர்ந்து கொள்ளுவது கடினமாக இருக்கும் அதனால தான் அதை எளிமைப்படுத்தி சொல்லுவதற்காக இதிகாசங்கள் புராணங்கள் தோன்றின அதில் ஒரு இத்திகாசம் மகாபாரதம் இப்படி இருந்தது இப்படி நடந்தது என்று சாந்தோர்களுடைய கதை அதில் கூறப்பட்டிருக்கும் அதை பார்த்து நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் விதுரனும் திருத்தராஸ்திரனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீ ஏன் கவலையில் தூங்காமல் இருக்கிறாய் உன்னிடத்தில் என்ன குற்றம் உள்ளது என்று விதுரன் கேட்டான் திருத்தராஸ்டரன் பதில் பேசாமல் எனக்கு நன்மையை சொல் என்று வினவியபடியாலே உனக்கு நன்மை சொல்ல வேணும் அப்ப உனக்கு பிடித்ததை சொல்ல இயலாது உன் வாழ்க்கைக்கு அது நன்மை செய்யுமோ அதைத்தான் நான் சொல்ல வேண்டும் நீ கொடுப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை மறுக்கிறாய் அவர்களுடைய பாகத்தை கொடுப்பதில் உனக்கு இஷ்டமில்லை உன் பிள்ளைகள் வாழ வேண்டும் அவர்கள் அதே அளவுக்கு வாழக்கூடாது என்ற தவறான எண்ணத்தோடு இருக்கிறாய் அது உன்னிடத்தில் உள்ள குற்றம் அதனால் தான் தூக்கம் வராமல் தவிக்கிறாள் இவ்வளவு குற்றத்தோட திருத்தராஸ்திரா நீ இருந்தாலும் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் தர்மபுத்திரன் உன்னாலே எத்தனையோ கொடுமலைகளுக்கு ஆடாயிருக்கும் தர்மபுத்திரன் உனக்கு இன்னும் தீங்கு செய்யாமல் நன்மை செய்கிறான் உன்னிடத்தில் மதிப்போடு இருக்கிறான் உன்னிடத்தில் கருணை தயை கொடுமையற்ற இருக்கும் தன்மை ஆகியவள் அனைத்தையும் காட்டியிருக்கிறான் தர்மத்திலிருந்து மாறாமைக்கு இதுவே உதாரணம் இதையும் நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய் விக்கிராஸ்கிரான் தற்போது நீ மெட்ட படித்திருக்கலாம் நீயும் சஞ்சயனும் ஒரே ஆசானிடத்தில் தான் கல்வி கற்றீர்கள் ஆனா சஞ்சயன் பண்டித்தன் நீ பண்டிதனாக இருப்பதில்லை உலகத்தில் யாரை பண்டிதர்கள் கொண்டாடுகிறார்கள் நீ அல்லன் ஆனா ஆறாறு பண்டித்தர்கள் நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் என்ன பதினைந்து ஸ்லோகங்களாலே இன்னென்ன அடையாளங்களை கொண்டு நாம் பண்டிதன்னு தெரிந்து பண்டித்தன் பண்டா என்றால் அறிவு புத்தி பண்டிதன் என்னால் புத்தி உள்ளவன் புத்தி உள்ளவன் படிப்பறிவு இருக்க வேண்டுமா பிஹெச்டி வாங்கியிருக்கணுமா பெரிய பெரிய டாக்டரேட் பெற்றிருக்கணுமா இவர் பண்டிதன் சொல்ல போறது இல்லை வியாகரணத்தை இலக்கணத்தை தலகீழ ஒப்பிட்டாலோ இலக்கியங்களை எல்லாம் மனப்பாடமாக ஒப்பிட்டாலோ கணக்கில் லட்சத்தையும் லட்சத்தையும் பெருக்கினால் எத்தனை வரும் என்று வினாடி போதுக்குள் சொன்னாலோ இவர்களெல்லாம் பண்டித்தர்களா ஆஹார்கள் இவர்கள் பண்டித்தவர்கள் அல்லர்கள் இப்ப விதுரை என்னென்ன அடையாளம் சொல்லப்படுறாரோ அவர்கள் இப்ப உங்களுக்கு பண்டித்தனாகணும் ஆசை இருக்கா உங்களுக்கு பண்டித்தனாகணாசி இருக்கா இந்த ஸ்லோகம் இருந்துட்டோம் நாம ஒத்தொத்தருமே பண்டித்தர்கள் தான் அங்கந்து பல பேர் மதிக்கப்படுகிறார்களோயோ சுவதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே அரசன் தன்னாட்டில்தான் பூஜிக்கப்படுவான் பணக்காரன் தன் ஊரில் தான் பூஜிக்கப்படுவான் ஆனா பண்டித்தனோ எங்கு சென்றாலும் பூஜிக்கப்படுகிறான் ஒருத்தன் மெத்த படித்தவனாய் படித்தவன் சொல்றதை காட்டிலும் நெய்யறிவு உடையவனாக இருந்தால் அவன் எல்லாராலும் போற்ற புகழப்படுகிறான் யார் பண்டிதன் இப்ப சொல்ல முதல் ஸ்லோகம் பார்ப்போம் ஒரு ஸ்லோகமோ ரெண்டு ஸ்லோகமோ எத்தனை சேர்த்து சொல்ல முடியுமோ சொல்றேன் வேகமாவும் சொல்றேன் அதே சமயத்தில் எங்க விளக்க வேணுமோ அங்கங்கு விளக்கம் சொல்றேன் நீங்களும் பேனா பேப்பர் கையில வச்சுங்கோ கீழே சொல்லிருக்கேன் பண்டிதனார் ஆத்ம சமாரம்பம் தர்ம நித்தியதா எமர்த்தான் சபை பண்டித உச்சதே பிறவி பயனை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவன் பண்டிதன் ரொம்ப பெரிய சமாச்சாரமா இருக்கு சாங் திடீர் நாம எதுக்காக பிறந்தோம்னு தெரிஞ்சு விட்டோமானா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிறந்தோம் வேலை பார்க்கறதுக்கு பிறந்தோம் குழந்தை பெறத்துக்கு பிறந்தோம் பண சம்பாதிக்கு பிறந்தோம் வீடு கட்ட பிறந்தோம் இப்படியே சொல்லி முடிச்சுட்டோம்னால் அப்ப அவன் பண்டிதன் அல்லன் ஒருத்தன் பண்டித்தன்னால் நான் பிறவி எடுத்திருக்கிறேனே எதற்காக என்று யோசிக்க வேண்டும் பிறவி பயண உணர வேண்டும் பிறவி பயண உணர வேண்டும் என்னால் நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் முதல் அடையாளமா சொல்றார் ஆத்ம ஜானம் தன்னை பற்றி அறிவிருக்க கூடியவன் தான் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு இருக்கிற சக்தி ஆற்றல் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் தன் அளவுகள் தெரிய வேண்டும் அத தெரிஞ்சிருந்தவன் தான் பண்டிதன் நான் யாருமே தெரியாட்டா நம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் மிக்க வருத்தோடே பேசுகிறார் யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன் யானே நீ நீயே வானே ஏற்றும் என் வானவரேரே யானே என்னை அறியகிலாதே நானே என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கல யானே எந்தனதே என்னிருந்தேன் இந்த உடலும் ஆத்மாவும் ஒண்ணும் நினைச்சு முட்டேன் உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் என்னதுன்னு நினைச்சுட்டேன் நன்னையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் மெட்ட படித்தவர்கள் அனைவரும் சாந்தோர்கள் என ரொம்ப புன்மையாளன் இவருக்கு இவர் அறிவே இல்லையே தன்னை பத்தின் அறிவே இல்லை நான் இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலையா குறையில்லை வேற வஸ்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கலையா குறையில்லை என்னையே நான் ஆறுன்னு தெரிஞ்சுக்கல என்ன அடிபட்டு கடற்கரோ மயக்கம் எழுந்து உட்காந்துக்கிறேன் நான் எங்க வந்தேன் யார் என்ன கொண்டு சேர்த்தா எதுக்கா எங்க கொழுந்தா இதெல்லாம் கேட்குறோம் அப்ப எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா மனசு அவர் அடையாளமே அவருக்கு தெரியலையே நான் யாருன்னு புரியல அப்பா அம்மாரு தெரியலே எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்னு தெரியல ஏன் அடிப்பட்டது நினைவு தப்பி போச்சு அப்ப நினவு தப்பி போயிட்டா இந்த உடலோட எடுத்த பிறவிய பத்தினு எல்லா டீடைல்ஸும் போய்டுறது ஆனா இப்ப அதை பத்தி நாங்க சொல்ல வரவே இல்லை இதுல என்ன செய்திருக்கிறாருன்னா ஆத்ம ஜானம் உடல பற்றிய அறிவு கூட இருந்துடும் அப்ப அவன் மெய்யறிவாளன் ஆவதில்லை அவன் பண்டிதன் வேறுபட்டது நித்தியமானது அழிவில்ல மாடுகளுக்கு உட்படாதது இயற்கையில் பாபம் புண்ணியத்தாலே தீண்டப்படாதது எப்போதும் இன்பத்தை அனுபவிப்பதற்கென்னே இருப்பது ஆத்மா பரமாத்மாவு கடிமை ஞானமே உருவம் மகிழ்ச்சியே உருவம் பேரின்பத்துக்காகத்தான் ஆத்மா என்று தன்னை பத்தி எவனுருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் தான் நிச்சயமான ஜான் பண்டிதன் நேர இப்ப வாதம் பண்ணி கூட நிரூபிச்சுள்ளான் ஆத்மா வேறதான் உடல் வேறதான் சுவாமி பாட்டு கதை சொல்ல வேண்டாம் இப்போ எப்படின்னு வாத திறமையாலே நிரூபியும் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள் என்னால் யோசித்து பார்ப்போமா இது புத்தகம் நான் என்னுடைய கடிகாரம் கடிகாரத்தால நான் அணி பாக்கிறேன் புத்தகத்தை கொண்டு படிக்கிறேன் மின்விசிறியை கொண்டு காற்று மின்விளக்க கொண்டு வெளிச்சம் இப்படி ஒன்னொன்னு நான் உபயோகப்படுத்துறேன் நான் தானே விளக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் தானே கிடிகாரம் தெரிஞ்சுக்கிறேன் அறிவாளி அறிபவன் என் உடல் தெரிந்து கொள்ளுகிறேன் இந்த உடல் நான் உடல் தெரிந்து கொள்வதில்லை நான் இதை என் உடல்னு தெரிந்து கொள்ளுகிறேன் இதுவும் அறியப்படும் பொருள் இந்த புத்தகம் அறியப்படும் பொருள் இந்த உடல் அறியப்படும் பொருள் இரண்டையும் அரிபவன் நான் ஆத்மா அப்ப அதிலிருந்தே அறியப்படும் பொருளும் அரிபவனும் ஒன்றல்லு தெரியப்படும் பொருள் அறிபாவது பார்த்தீங்கன்னா இது அனுபவிக்கப்படுகிறது புத்தகத்தை படிக்கிறேன் பூவை சூடுறேன் சந்தனத்தை பூசிக்கிறேன் சக்கரமங்களை சாப்பிட்றேன் அப்ப இந்த ஓரொரு பொருளும் அனுபவிக்கப்படுகிறது ஆனால் அனுபவிப்பவரார் யார் ஆனந்தப்படுறவர் ஆத்மா எங்க புத்தகம் தன்னை படிச்சு ஆனந்தப்படுமா உடம்பு தனக்குத்தானே உழைத்து கொண்டு ஆனந்தப்படுமா படத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப புத்தகத்தை அனுபவிக்கிறவன் நான் உடலை அனுபவிக்கிறவனு நான் அப்ப நான் அனுபவிப்பவர் அனுபவிப்பவர் இது அனுபவிக்கப்படும் பொருள் இது கழிக்கப்படும் பொருள் இது போஜம் இப்படி பல விதத்துல நாம ரொம்ப சுலபமா நிரூபி ஆத்மா சூக்மம் அவயவற்றது எண்ணத்தோட இருப்பது ஆனா உடல் அவயவத்தோட கூடினது உடல் மங்குறத பாக்கிறோம் அழியறத பாக்கறோம் நோய் பிடிக்கிறத பாக்கறோம் கிழ விடறத பாக்குறோம் உடம்பை எரிக்கிறதையும் ஆத்மா வேறுபட்டவர் ஆனா அந்த ஆத்ம ஜானம் இல்லாத தவிக்கிற மொழியோ இது வெறும் புஸ்தகத்தை படிச்சா கிடைச்சிருமா சாஸ்திரம் சொன்னதை தெரிஞ்சு நல்லார் வாய் வார்த்தை கேட்டு திரும்ப திரும்ப ஆலோசிச்சு ஆலோசிச்சு உணரணும் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையே கொஞ்ச நேரமாவது உடல காட்டிலும் நான் வேறுபட்டவன் வேறுபட்டவன் நினைக்க பழகிக்கணும் முதல் நாடு வரேன் உடல் வேறே ஆத்மா வேறே உடலுக்கு சுகம் குடிச்சுட்டு அது ஆத்மாவுக்கு ஆகாது ஆத்மா சுகங்கிறது பிரம்மத்தை அனுபவிப்பதான் உள்ளது பிரம்மத்தனுடைய அறிவை பத்தி நினைக்க நினைக்க பிரம்மத்தின் குணங்களை நினைக்க நினைக்கத்தான் ஆத்மாவுக்கு சுகம் அந்த சுகத்தை அனுபவிச்சு பார்த்தால்தான் தெரியும் அப்ப ஆத்ம ஜானம் முக்கியம் அடுத்த சொல்றார் சமாரம்பே இருக்கர்மன்மணி கண்ணன் செஞ்சேர் அர்ஜுனா பலத்தை எதிர்பார்க்காதே பண்ணாம கண்ணன் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுகிறார் அர்ஜுனா சண்டை போடும் ஆனா சண்டையினுடைய பயன் என்ன ஆகும் வெச்சு கட்டுமா தோல்வி கட்டுமா அதை கவலைப்படாதே அந்த பயனுக்கு நீதான் காரணமா இருந்தேன்னு நினைச்சுக்காக நீ பண்ண காரியத்தை நீதான் பண்ணேன்னு நினைச்சுக்காது ஒரு பிள்ளைய கூப்பிட்டேன் நல்லா படி நல்லா பரீட்சை எழுது ஆனா எவ்வளவு மார்க்குன்னு எதிர்பார்க்காது நான் தான் பரீட்சை எழுதினேன்னு எதிர்பார்க்காதே நான் தான் இது இத்தனையை சாதிச்சேன்னு நினைச்சுக்காக ஆனா பரீட்சை எழுதிட்டுவானே அந்த பிள்ளை சாமர்த்திக்கார பிள்ளை திரும்ப கேட்டான் சுவாமி இது இத்தனை மன்றத்துக்கு நான் பரீட்சையை எழுதாதிக்கேனே எப்படி எழுதிட்டு நான் எழுதலே நினைச்சிக்கணும் கிரீர் மார்க்க பத்தி கவலைப்படக்கூடாதுங்கிறீர் அதனால என்ன கிடைச்சதோ என்னதில்லைங்க நானே சந்ததில்லைங்கிறீர் அப்ப நான் எதுக்கு செய்யணும் அதுக்குதான் அகர்மணி ஆனா செய்யாமையோட உனக்கு தொடர்பு இருக்க கூடாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் சோம்பி எழுப்பது கூடாது அது அஞ்சு வயசு குழந்தையா இருக்கட்டும் எண்பது வயசு காரரா இருக்கட்டும் நம்மால் ஆன சுறுசுறுப்போடே வேண்டியதை செய்து கொண்டிருக்க வேண்டும் கவனமின்மை காரணமாக தூக்கம் காரணமாக சோம்பல் காரணமாக இந்த மூணும் நரகத்துக்கு வாசல்கள் கவனமின்மை இருந்தாலோ தூக்கமா தூங்கிந்தாலோ சோம்பி இருந்தாலோ வியாதி இருக்கிறது வேறே அந்த வியாதியை போக்கிக் கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாராளமா வயசு தொண்ணூறு வயசுக்கு சுறுசுறுப்பாத்தான் இருக்கா ஆக்டிவா இருக்கமாங்கிறது முக்கியம் இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்னா ஆக்டிவா இருக்கமா ஆரோக்கியமா இருக்கும் வெறுமை இருக்கமா ஆரோக்கியமா இருக்கா நம்ம ஒரு காரியத்தை பண்ண போறோம்னா பண்ண வரலா அப்ப ஆரோக்கியத்துல குறவு இருக்கு அர்த்தம் கையாலும் நன் தான் இருக்கேன் அப்ப மனசு ஆரோக்கியம் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம் அது இல்லாமல் சமாரம்பாக எடுத்த செயல் செஞ்சுட்டே இருக்கணும் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் மக்களுக்கு என்ன செய்யலாம் பகவானுக்கு என்ன செய்யலாம் அடியார்களுக்கு என்ன செய்யலாம் என்று மேல மேல துடிப்பு பாருங்க அவன்தான் பண்டிதன் ஆக துடிக்காமல் சோம்பி இருந்தால் அவன் பண்டிதன் அல்ல ஆத்ம ஜானம் சமாரம்பக திதிக்ஷா திதிக்ஷாங்கிறது பொருத்து கொள்ளுதல் பொறுமை ஜத்தை பொறுத்து கொள்ளுதல் லோகத்திலே வரும் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரும் பணம் வர்றது நஷ்டம் லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வரும் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும் இதை கண்டு ஓஹோன்னு உதியாட்டம் போடுறது அத கண்டு மயங்கி கீழே செஞ்சு ரெண்டும் கூடாது இந்த ரெட்டையை பொறுத்து கொள்ள வேண்டும் உடனே இங்க சந்தேகம் வந்துடுவோம் எப்படி சுவாமி ரெட்டையை பொறுத்துக்கிறது இது இன்பம் இன்பந்தான் துன்பம் துன்பந்தான் இன்பப்பட்டா குதிச்சுதான் ஆகணும் துன்பப்பட்டா விழுந்து புரண்டுதான் ஆகணும் இதுதான் உலக நிகதி என்று கேட்போம் எதற்கு இன்ப துன்பங்கள் வரும்போது ஒருத்தர் இன்பமா நமக்கு ஏதோ பட்டம் கொடுத்தார் பதவி கொடுத்தார் ஓஹோ பத்து நாள் உபன்யாசம் நடந்த உடனே நன்னா சொந்தம் கொடுத்தாருனா அப்படியே புலகாங்கிதான் அடங்கி ஒரே இன்பமா படுறது இல்ல இவர் பத்தாயிரம் ரூபா கொடுப்பார்னு நினைச்சேன்னா அவர் எட்டாயிரம் கொடுத்தா அவ்வளவுதான் சோர்ந்து போய் கிழியே உழ்ந்துடுறதுன்னா இதுவா இன்ப துன்பங்களை நாம் எதிர்கொள்ளுதல் அப்படி அல்லவே இந்த உடலே ஆத்மா நினைச்சுட்டா கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உடல் ஆத்மா ஒன்னும் அல்ல ஆனா நான் தப்பா புரிஞ்சிட்டு நானே மனிதன் நானே சிங்கம் நான் ஆத்மா ஆனா அப்படி தெரிஞ்சுக்காம நானே மனிதன் நானே சிங்கம்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்ப உடலே ஆத்மா நினைச்சா உடல் சுகமேதான் முக்கியமா படும் ஆனா இந்த உடல் சுகம்ங்கிறது சீசன் மாறிச்சேன்னா மழை வரப்போறதுன்னு தெரியும் சீசன் மாறினா வெயில் வரப்போறதுன்னு தெரியும் வெயில் வந்தாலும் அழுது மழை வந்தாலும் அழுது வெயில் வந்தா வேர்த்து கொட்டுறதேன்னு அழுது மழை வந்தா வெளியில வாசல்ல போக முடியாதேன்னு அழுது அப்ப எதையுமே அழத்துக்கு வச்சிருந்தா ஏன் மாறித்தான் சிந்திப்போமே எப்படி வரத்தானே போறது இன்றியமையாதது அது நம்ம வாழவே முடியாது அப்படி இருக்கிற எதுக்கு பத்தி குறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உஷ்ணமோ சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ ஏதா இருந்தாலும் மாற்றி வரத்தான் போகிறது இது இன்றியமையாததுன்னு நமக்கே தெரியாது அப்ப பொறுத்து கொள்ளத்தான் பழகியாக வேண்டும் அத்தான் துதி மேல தெரிவித்தார் தர்ம நிச்சயதா எப்போதும் தர்மத்தில் எண்ணம் இருக்க வேண்டும் தர்மத்தை மாற்றி அதை ஈல்டு பண்ணி காம்பிரமைஸ் பண்ணிட்டு மத்தவன் செய்யறதுக்கு போகவே கூடாது தர்மத்தை விட்டு கொடுத்துட்டு இன்னொன்னு பண்ணணுமா சொன்னா இன்னொன்னு எனக்கு வேண்டாம் தர்மம் தான் எனக்கு வேணும் இதுல உறுதி இருக்குமா இத்த நாளா தர்மம் தர்மம்னு பாக்குறமே அப்ப தர்மத்தின் வழிதான் நடக்கன்னு நம்ம எல்லாரும் உறுதி எடுத்துட வேண்டாமோ தாராளமாக ஒத்தொத்தர் உள்ளத்துக்குள்ளையும் இருக்கு கொஞ்சம் மேல இருக்கிறத கலறி விட்டு அந்த ஊச்ச வெளியில கலத்து விடணும் வந்துடுச்சுன்னா எல்லாருமே நல்லவர்கள் தான் இப்ப என்ன சொல்றவர் மட்டும் நல்லதான் கேட்கறவாளுக்கெல்லாம் தர்ம சிந்தனையா எங்கெங்கயோ சின்ன சின்ன ஊர் யாதாவதோ பார்த்தாலே சாமான்ய மனுஷாலா ஆனா அவளுக்கு தர்மத்தில் இருக்கிற சிந்தனை ரொம்ப நன்னா வேஷம் போட்டுக்கிறவாளு கூட இருக்கவே இருக்காது தர்ம சிந்தனைங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற ஊச்சு எல்லாரிடத்துலயும் இருக்கு ஒத்தொத்தம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா அதுக்கு ஆபத்து வரும்போது தைரியமா எதிர்த்து நிற்கணும் தர்மத்தை விட்டுக் கொடுக்க சொல்லணும் இப்படி ஆத்ம ஜானம் அறிவு செயல்களில் ஈடுபாடு யாருக்கு இருக்கிறதோ அவன் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறோடு இருக்கவனும் அவன் பண்டிதன் ஊற்றன் இல்லன் தானே தெரிவிக்க வேண்டித்தான் இதான் முதல் அடையாளமா சொல்லிருக்காரு இப்போ மேல என்னென்ன அடையாளங்கள்னு பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை